ஹரி ஓம் இப்போ பஞ்சதிஷி இரண்டாவது அத்தியாயம் பஞ்ச மகாபூத விவேகம் ஆரம்பிக்கணும் இந்த பஞ்சதிஷியில் வந்து முதல் அத்தியாயத்தில் மட்டும்தான் பிரார்த்தனை சுலோகம் இருக்குது மற்ற இதில் பிரார்த்தனை சுலோகம் கிடையாது நேரடியாகவே ஆரம்பிச்சுருவார் சப்ஜெக்டில் அதனால் எப்போயுமே இந்த பிரார்த்தனை சுலோகம் முதல் அத்தியாயத்தில் சுலோகத்தை படிச்சுக்கிறது பழக்கம் இருக்குது முதல் பக்கத்தில் இந்த நமஸ்திரின்னு அந்த முதல் அத்தியாயத்தினுடைய முதல் சுலபம் போட்டிருக்கோம் பாருங்க இந்த புக்கில் இதை எப்பயும் படிச்சுட்டு நம்ம படிப்போம் பிறகு சாந்தோகி உபனிஷத் மந்திரத்தை வச்சு தான் இங்கே விளக்கிறார் அதனால் அந்த மந்திரத்தையும் இங்கே எடுத்து போட்டிருக்கேன் அதை ரெண்டாவது பார்க்கலாம் இப்போ இந்த முதல் அத்தியாயம் முதல் சுலோகம் நம்ம படிப்போம் பார்த்தீங்களா அதை படிக்கலாம் நமஸ்ரீசங்கரானந்த குரு பாதாம்பு சன்மனே சவிலாசமகாமோகிராசைகர்மனே இந்த அத்தியாயத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி சில முகவுரை பார்க்கணும் ஏற்கனவே முதல் அத்தியாயத்தில் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சில முகவரை பார்த்துருக்கோம் அதை திருப்பி கொஞ்சம் ஞாபகப்படுத்துகிறேன் அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு இந்த நூல் ஆசிரியரை பற்றி சில விஷயங்கள் சொல்லணும் பிறகு இந்த நூலை பற்றி சில விஷயங்கள் பார்க்கணும் இந்த நூலை எழுதினவர் யார் வித்யாரண்ய மகா சுவாமிகள் அவர் சிருங்கேரி மடத்தினுடைய பன்னெண்டாவது ஆச்சாரியர் கரிகர குப்தா மன்னனுக்கு மந்திரியா இருந்தவர் அவர் பிறகு சிறுங்கேரி மடத்தில் வந்து ரிக்ஷை வாங்கி அங்கே ஆச்சாரியராக இருந்தார் இவரது காலம் வந்து பதிமூணாவது நூற்றாண்டுன்னு சொல்லுவாங்க சிறுங்கேரி மடத்தில் ஆச்சாரியராக இருந்தவர் பன்னெண்டாவது ஆச்சாரியர் இவருடைய காலம் பதிமூணாவது நூற்றாண்டு இவருக்கு சகோதரர் பாரதி தீர்த்த சுவாமிகள் அவரும் அங்கே ஆச்சாரியராக இருந்தார் இவருக்கு முந்தின ஆச்சாரியராக இருந்தார் இந்த முதல் பத்து அத்தியாயம் இவர் எழுதுனாகவும் ரெண்டாவது அஞ்சு அத்தியாயம் அவரும் இவரும் சேர்ந்து எழுதுனாவும் கருத்து உண்டு ஆனால் மொத்தமாக வித்யாரண்ய முகாசுவாமிகள் எழுதுனது அப்படின்னு வழக்கத்தில் இருக்குது இவருடைய பேரே பார்த்தீங்கன்னா வித்யாரண்யர் வித்யனா அறிவுன்னு அர்த்தம் ஆரண்யம்னா வனம்னு அர்த்தம் அறிவு வனம் ஒரு வனத்தில் எப்படி எவ்வளோ பெருசாக இருக்கும் வனம் காடுகள் சாதாரண காடுன்னு சொல்ல மாட்டோம் வனம்னால் அது பாட்டகம் இருக்கும் அவ்வளோ மரங்கள் எல்லாம் இருக்கும் அந்த மாதிரி அறிவு வனம் இவர் பேர்லேயே இவருடைய அறிவு திறமை இருக்குது அதை நம்ம பார்க்குறோம் சுலோகங்களை படிக்கும்போது இவர் எப்படியெல்லாம் சொல்கிறாருன்னு பார்த்தா அந்த பதினஞ்சு அத்தியாயம் படிக்கும்பொழுது பார்த்தா இவருடைய அறிவினுடைய மகிமை புரியும் அந்த பேருக்கு சரியான வருங்கிற புரியும் இதை எழுதின ஆச்சாரியர் வித்யாரண்ய இந்த நூல் பஞ்சதி தசின்னால் பத்து பஞ்சன்னு அஞ்சு அஞ்சும் பத்தும் பதினைந்து 15 அத்தியாயங்களை கொண்ட நூல்னு பேர் இன்னொன்று பௌர்ணமிக்கும் பஞ்சதசின்னு ஒரு பேர் இருக்குது பௌர்ணமி முழுமையானது நிறைவானது நில வந்து முழுசாக தெரியறது அன்னிக்கிட்டேன் அது மாதிரி இந்த நூல் ஒரு முழுமையான நூல் எல்லா விஷயங்களும் வரும் ரொம்ப அற்புதமாக வரும் அதனால் இதுக்கு பஞ்சதசின்னு ஒரு பேர் இருக்குது இந்த பதினைந்து அத்தியாயங்களை மூன்று மூன்று அத்தியாயங்களாக பிரிக்கிறாங்க முதல் ஐந்து அத்தியாயம் விவேகப்பிரகரணம் இரண்டாவது ஐந்து அத்தியாயம் தீப பிரகரணம் மூன்றாவது ஐந்து அத்தியாயம் ஆனந்த பிரகரணம் நம்ம ஏற்கனவே பிரத்யக் தத்வ விவேகம் பார்த்துட்டோம் முதல் அத்தியாயம் இது பஞ்ச மகாபூத விவேகம் மூணாவது பஞ்ச கோஷ விவேகம் நாலாவது துவைத விவேகம் அஞ்சாவது மகாவாக்கிய விவேகம் இந்த அஞ்சு அதிகம் விவேகம் விவேகம்னு வரும் ரெண்டாவது அஞ்சு பார்த்திங்கன்னா தீபம்னு முடியும் சித்திர தீபம் பிறகு வந்து திருப்தி தீபம் கூடஸ்தீபம் தியான தீபம் நாடகத்தீப பிரகரம்னு முடியும் கடைசி அஞ்சு ஆனந்தம்னு முடியும் யோகானந்தம் ஆத்மானந்தம் அத்வைதானந்தம் வித்தியானந்தம் விஷயானந்தம்னு சொல்லி அது ஆனந்தம் ஆனந்தம்னு முடியும் இப்படி மூணு பாற்ற அஞ்சு அஞ்சு அத்தியாயம் பிரிச்சிருக்கிறாங்க நம்ம முதல் அத்தியாயம் பிரத்யக் தத்துவ விவேகம் பார்த்துட்டோம் இப்போ ரெண்டாவது பஞ்சமகாபூத விவேகம் பார்க்கணும் இது வந்து பிரகரணக்கிரந்தம் சொல்லுவாங்க பிரகரண கிரந்தம்னா உள்ள கருத்துக்களை எடுத்து கூறக்கூடிய கிரந்தங்கள் அது அஞ்சு வகையாக இருக்குது ஒன்று வந்து எப்படின்னா பரிபாஷா பிரகரணக்கிரந்தம்னு சொல்லுவாங்க பரிபாஷான்னால் ஏதாவது ஒரு வார்த்தைகளை விளக்குறதுக்காக ஒரு சொல்லியிருப்பாங்க இப்போ மாயான்னால் தெரியாது மாயான்னு கூட விளக்கியிருப்போம் மித்தியாங்கிற வார்த்தைக்கு எங்கேயுமே அர்த்தம் கிடைக்காது அதை விளக்கிறதுக்கு இப்படி சில வார்த்தைகள் வேதாந்த வார்த்தைகளை விளக்குவதற்காக சில கிரந்த ஒரு க கிரந்தங்கள் எழுதியிருக்கு இதுக்கு பேர் பரிகா பரிபாஷா பிரகரணக்கிரந்தம்னு பேர் ரெண்டாவது வேதாந்தத்தில் உள்ள கருத்துக்களை எல்லாத்தையுமே முறைப்படுத்தி சாரத்தை அப்படியே வரிசையாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொண்டு வந்து கம்ப்ளீட்டாக முடிச்சுருவாங்க இது ரெண்டாவது வகையான பிரகரண கிரந்தம் முதலத்தியம் அப்படித்தான் பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து தகுதி எல்லாம் சொல்லி எல்லாமே வரும் அதில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து தத்துவத்தை சொல்லி சிரவணம் மனநம் நிதித்தியாசனம் மோக்ஷம் வரைக்கும் முடிச்சுருவார் இங்கே வி விவேக சூடாமணி தத்துவபோதம் வேதாந்த சாரம்லாம் பார்த்தீங்கன்னா இப்படித்தான் இருக்கும் எல்லா கருத்துக்களும் சாரம் அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வரும் இது ரெண்டாவது வகையான பிரகரண கிரந்தம் நாம் முதல் அத்தியாயம் பார்த்தது அதை சேர்ந்தது தான் பிறகு வகையான ஒரு பிரகடன கிரந்தம் இருக்குது அங்கே எப்படிங்கன்னா ஏதாவது ஒரு அம்சத்தை முக்கியமாக எடுத்துக்கிட்டு அதை மட்டும் ஹைலைட் பண்ணி வளகிட்டு போயிடுவாங்க இப்போ தத் மட்டும் எடுத்து வளர்க்குவாங்க தோம்பதத்தை மட்டும் எடுத்து வளர்க்குவாங்க இல்லாட்டி இந்த வேதாந்தம் படிக்கிறதுக்கு என்ன சாதனை வேணும் சாதன சஷஸ்டியம் அது மட்டும் ஒரு அத்தியாயம் இருக்கும் அது மட்டும் இருக்கும் அப்படி இருக்கும் பிறகு நிதித்தியாசனத்தை மட்டும் சொல்கிறதுலாம் இருக்குது இந்த ஜீவன் முக்தி விவேகமெலாம் இருக்குது இப்படி பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு அம்சத்தை மட்டும் ஹைலைட் பண்ணுற இது மூணாவது விதம் அதில் எல்லா கருத்தும் வரும் மெயினாக வந்து அந்த ஒரு ஒரு விஷயத்தை ஹைலைட் பண்ணுவாங்க நாலாவது ஒன்று இருக்குது இந்த மூணாவது வகையை சேர்ந்தது தான் இந்த மற்ற அத்தியாயங்கள்லாம் ஏதாவது ஒன்று எடுத்துக்கிட்டு அதை வச்சிக்கிட்டு எல்லா விலை கொண்டு போயிட்டே இருப்பார் இப்போ ரெண்டாவது அத்தியாயம் சரி பின்னா இனி இனி எல்லா அத்தியாயமும் அப்படித்தான் வரும் நாலாவது எப்படி இருந்தீங்கன்னா சாரத்தை சொல்லுவாங்க ஒரு அம்சத்தை ஹைலைட் பண்ணுவாங்க இப்போ நம்ம அபரோக்ஷ அனுமதியெல்லாம் பார்த்தோம் சாரமும் இருக்கும் ஒரு அம்சம் ஹைலைட் பண்ணுவாங்க நிதித்தியாசனத்தை ஹைலைட் பண்ணோம் அப்புறம் இன்னொரு அஞ்சாவது ஒரு விதம் இருக்குது சித்தி கிரந்தங்கள்னு சொல்லி சாதாரண விஷயத்த கஷ்டப்பட்டு சொல்கிறது புத்தியை தீட்டுறதுக்காக இப்படி தோர்றது இப்படி சுற்றி ஏன்னா கொஞ்சம் புத்தியை பார்த்தா வேலை செய்யும் அதுக்காக சித்தி கிரந்தங்கள்னு பேர் அதான் என்ன சொல்லுவாங்க ஆத்மாவுக்கு பிறப்பில்லைங்கிறத ப்ராக் அபாவ அப்ரத யோகின்னு சொல்லுவாங்களாம் என்னம்மா புரியுதா இது ஆத்மாவுக்கு பிறப்பு இல்லைன்னு சொல்கிறத இப்படி சொல்கிற கிரு ஆஸ்மா ஆத்மாவுக்கு நாசம் இல்லைங்கிறத துவம்ச அபாவ அப்ரத யோகின்னு சொல்லுவாங்க இப்படி அந்த வார்த்தைகள் ஜாலத்தை சொல்லி கொஞ்சம் புத்தியை தீட்டி புரிய வைக்கிறது கொஞ்சம் வேலை கொடுக்கறது இது ஒரு வகையான அம்சம் இங்கே எப்படின்னீங்கன்னா முதல் அத்தியாயம் ரெண்டாவது வகை எல்லா விஷயமும் டோட்டலாக சொல்லிட்டார் சாரதப்புரம் கம்ப்ளீட்டாக வந்துடுச்சு எல்லாம் சுருக்கமாக ஒவ்வொரு விஷயமாக சொல்லி முடிச்சிட்டார் இது மூணாவது அத்தியாயத்திலேருந்து நீ வரக்கூடிய அத்தியாயங்களையெல்லாம் ஏதாவது ஒரு அம்சத்தை ஹைலைட் பண்ணி அதை வச்சுக்கிட்டு மற்ற விஷயங்களை விளக்குவார் இப்போ ரெண்டாவது அத்தியாயம் அந்த மூணாவது வகையை சேர்ந்தது பிறகு இங்கே இந்த அத்தியாயங்கள்லாம் இவர் எப்படி சொல்கிறாருன்னு சொன்னீங்கன்னா வித்யாரண்யர் என்ன கருத்து சொன்னாலும் சாஸ்திரத்துக்கு புறம்பாக சொல்லவே மாட்டார் சாஸ்திர கருத்து மாறாமல் அப்படியே இருக்கும் கோட் பண்ணுவார் அங்கே கோட் பண்ணிடுவார் பிறகு சில பிறகு எப்படி சொல்வாருங்கன்னா ரொம்ப எளிமையாக சொல்லியிருக்காரா எளிமையாகவும் சொல்லியிருக்க மாட்டார் சில அப்போ எளிமைய கடினமாக சொல்லியிருப்பாருன்னா கடினமாகவும் சொல்லியிருக்க மாட்டார் சில பேர் பார்த்தீங்கன்னா எளிமையாக சொல்றேன்ட்டு ஒன்றுமே புரியாது சில பேர் ரொம்ப கஷ்டப்பட்டு சொல்லுவாங்க அதுவும் புரியாது இவர் ரொம்ப எளிமையாகவும் சொல்லலை ரொம்ப கடினமாகவும் சொல்லாமல் எப்படி புரிஞ்சுக்கிறோம் அந்த அளவுக்கு சொல்கிறாரு சில பேர் வள வளன்னு பேசிக்கிட்டே இருப்பாங்க பார்த்துருக்கீங்கன்னா சில பேர் இதெல்லாம் நம்ம பேசுகிறதிலே கடைப்பிடிக்கணும் ஒரு விஷயத்தை ஒரு ஆளுக்கு ஒரு தகவல் சொல்கிறோம்னா அந்த தகவல் வந்து அவர் புரிகிற அளவுக்கு சொல்லணும் எளிமையாக சொல்கிறேன்ட்டு புரியாமல் சொல்லக்கூடாது கஷ்டமாக சொல்கிறேன்னு புரியாமல் சொல்லக்கூடாது அதுக்காக அவர் நம்ம பேசுகிறது எப்போ பேச நிற்பாட்டுவான்னு நினைக்கக்கூடாது வள வள வளன்னு பேசக்கூடாது இது பொதுவாக வாழ்க்கையிலேயே நம்ம கடைப்பிடிக்கணும் இங்கே வித்யாரண் அப்படித்தான் பண்ணுறார் ரொம்ப எளிமைன்னு சொல்ல முடியாது ரொம்ப கஷ்டம்னு சொல்ல முடியாது வளவளன்னு சொல்லியிருக்காருன்னு சொல்ல முடியாது சுருக்கமான வார்த்தைகள் இருக்கும் அருமையான விளக்கங்களாக இருக்குது அப்படி தான் அவர் கொண்டு போகிறார் வித்யாரஞியர் புரிகிற விதத்தில் சொல்கிறார் பிறகு சாஸ்திரம் சொல்லியிருக்கு அதனால் நான் சொல்கிறேன்னு மட்டும் இருக்காது புத்தியை தீட்டி புத்திக்கும் புரிய வைப்பார் யுக்திபூர்வமாக புரிய வைப்பார் அனுபவ விஷயங்களையும் சொல்வார் அனுபவம் யுக்தி சுருதி சாஸ்திரம் எல்லாம் சேர்ந்து தான் அவர் பிரிய வைக்கிற மாதிரி கொண்டு போவார் இது வித்யாராயனுடைய ஒரு ஸ்பெஷல் சொல்லியிருக்க விதம் இந்த பஞ்சதசி நூல் எப்படின்னிங்கன்னா படித்தவர்கள் மத்தியில் ரொம்ப ரொம்ப பிரசித்தியான ஒரு நூல் இப்போ பகவத்கீதை ஆன்மீகம்னால கீதை எல்லாேருக்கும் தெரியும் பிற உபனிஷதங்கள் பிரம்மசூத்திரம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிரஸ்தான திரயம்னு இது மூணு படிச்சிருக்கான்னு கேட்போம் வடநாட்டில் சொல்லுவாங்க சில இடங்களில் ரொம்ப படித்த ஆசிரமங்களில் கேட்டிங்கன்னா என்ன படிச்சிருக்கீங்கன்னா பத்து வகுப்புனே சங்கரபாஷியம் படித்தாச்சு கீதம் படித்தாச்சு பிரம்மசூத்திரம் படித்தாச்சு சங்கர பாஷையத்தோட சொன்னால் பஞ்சதசி படிச்சிட்டியான்னு கேட்பாங்களாம் பஞ்சதசி படிக்கலைன்னு சாஸ்திரம் படிக்கலையும் பார்க்கலாம் அந்தளவுக்கு இதுக்கு ஒரு முக்கியத்துவம் இம்பார்ட்டன் கொடுக்குறாங்க இது என்ன அவ்வளோ கஷ்டமான சப்ஜெக்ட் இப்போதிக்கு சாமி இங்கே எடுக்கிறீங்க உங்களுக்கு நினப்பு வரலாம் கஷ்டம்னு நினச்சாதே கஷ்டம் இது உண்மையிலே பார்த்தா ஒரு வகையில் எளிமையாகவும் இருக்குது சில விஷயங்கள் கஷ்டமாக இருக்குது இல்லையான்னு சொல்லலை ஆனால் அற்புதமாக விஷயங்கள் இது மாதிரி ஒரு விளக்கம் எங்கேயும் எனக்கு பார்க்க முடியல உபனிஷதங்களாம் கேட்டிருக்கோம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இது அது மட்டும் இல்லை இதில் அப்படி இருக்குது சாமிஜி எல்லாம் நம்மளுடைய குருமார்கள்லாம் நல்லா எடுத்திருக்காங்க இதை அதனால் அவங்ககிட்டே நம்ம கேட்டதுனால இதை எடுக்கலாம்னு சொல்லி இதை ஆரம்பித்தது பிறகு இதில் இன்னொரு விசேஷம் என்னன்னா இப்போ கீதை எடுத்துகிட்டு முதல் அத்தியாயம் ரெண்டாவது வரிசையாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போவாங்க உபனிஷதங்களும் அப்படித்தான் போகும் இந்த அத்தியாயத்தில் ஒரு ஒரு சிறப்பு என்னென்னா முதல் அத்தியாயத்தில் அடுத்த சம்மந்தமே இருக்காது அதனுடைய தொடர்ச்சியெலாம் சொல்ல முடியாது அதுக்கு அது வேற இதுவே ஆனால் ஒரு அத்தியாயம் படித்தா ஒரு எல்லாமே ஓரளவுக்கு தெரிஞ்சிடும் அந்தளவுக்கு இருக்கும் அந்த தொடர்பெல்லாம் இருக்காது அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஏதோ ஒரு அத்தியாயத்தை எடுத்து படிப்பாங்க இதில் பஞ்சாதிசியில் மட்டும் ரொம்ப டைம் இல்லை அப்படின்னா சில பேர் ஃபஸ்ட் அத்தியாயத்தை படிப்பாங்க ஏழாவது அத்தியாயம் படிப்பாங்க இதை மட்டும் படிச்சுட்டு இப்போ போகிறதும் உண்டு நம்மளுக்கு இப்போது முதல் அத்தியாயம் ஃபஸ்ட்டு முடித்தாச்சு காலம் இருக்குது முடிஞ்ச அளவுக்கு வரிசையாக போகும்னு சொல்லி இப்போ ரெண்டாவது அதியாயம் நம்ம ஆரம்பிக்கிறோம் முதல் அத்தியாயத்தில் பார்த்திங்கன்னா சித் அப்படிங்கிறத வச்சு சித்துனா உணர்வு சம்வித்து பார்த்தான் அதில் ஒரு வார்த்தை வந்துச்சு ஆரம்பத்தில் இந்த மூன்று அவஸ்தையிலையும் உணர்வு மாறாமல் இருக்குங்கன்னு சொன்னோம் சத்தியை விளக்குனார் சித்தத்தை ரொம்ப முக்கியமாக எடுத்துக்கிட்டார் இந்த அத்தியாயத்தில் சத் அப்படிங்கிறத ரொம்ப முக்கியமாக எடுத்துக்கிறோம் சத் அப்படிங்கிறத ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக எடுத்துக்கிறார் இது வந்து சாந்தோக்கிய உபநிஷத்தில் சத்வித்தியான்னு ஒரு அத்தியாயம் இருக்கு ஆறாவது அத்தியாயம் அந்த வித்யா அந்த அத்தியாயத்துக்கு பேரே சத்வித்யா அதில் இருக்க மந்திரத்தை மையமாக வச்சு இந்த அத்தியாயத்தை விளக்கிறார் இந்த அத்தியாயத்தின் பெயர் பஞ்சமகா பூத விவேகம் விவேகம்னா அறிவுன்னு ஒரு அர்த்தம் இருக்குது பிரித்தல்னு ஒரு அர்த்தம் இருக்குது விவேகம்னா விவேகமாக இருக்கான்னு அறிவோடு இருக்கான் புத்திசாலித்தனமாக இருக்கான்னு சொல்லுவான் இங்கே விவேகம்னா அறிவோடு பிரிக்கிறது எதுலேருந்து எதை பிரிக்கிறது சத்தியமும் பொய்யும் கலந்துருக்கு இந்த பொய்ய சத்தியத்திலிருந்து பிரிக்கிறோம் அதாவது பிரம்மனிடத்தில் உண்மையினிடத்தில் இந்த பஞ்சமகா பூதங்கள் கலந்திருக்கிறது அதை மறைத்து இருக்கிறது நம்மளுக்கு தெரிகிறது விவகாரம் பண்ணுறது எல்லாம் இந்த பஞ்சபூதம்தான் நாமளும் பஞ்சபூதம்தான் அண்டத்தில் உள்ளது தான் இந்த பிண்டத்திலும் உள்ளது பாரு விவேகானந்தன் இந்த அண்ட சராசரம் போல பஞ்சபூதமாக இருக்குது அதுதான் இந்த உடம்புக்குள்ளே இருக்குது அது பிரம்மனை மறைத்திருக்கிறது உண்மையை மறைத்திருக்கிறது அதை அறிவினால் பிரித்தல் பஞ்ச மகாபூத விவேகம்னா பஞ்சமகாபூதத்தை பிரித்தல் எதனிடமிருந்து பிரம்மத்திடமிருந்து பிரித்தல் வெளியே பார்த்தோம்னு சொன்னால் இந்த பஞ்சமகாபூதம் பிரம்மன் ஒன்று இருக்குது இதை பிரித்தா பிரம்மங்கிற தத்துவம் கிடைக்கும் வெளியே இங்கேயும் பஞ்சமகாபூதம் உள்ள இங்கேயும் ஆத்மான் இருக்குது பிரம்மே இந்த ஆத்மாவிடமிருந்து இதே பஞ்ச மக பஞ்சபூதத்தை பிரிக்கிறது உள்ள வெளியே பிரிக்கிறது பிரம்மனிடமிருந்து வெளி பூதத்தை இந்த உடம்புக்குள்ளேயும் பிரிக்கிற இங்கேயும் பஞ்சபூதம் இருக்குது ஆத்மா இருக்குது உள்ள பிரிக்கிறது இது இந்த வேலையை இந்த அத்தியாயத்தில் நாம் பார்க்க போகிறோம் இங்கே சுருதி வாக்கியம் சாந்தோக்கிய உபனிஷத் வாக்கியம் எடுத்துக்கிறோம் இந்த பஞ்சதேசியில் என்ன பண்ணுறாருனா இந்த இந்த அத்தியாயத்தில் ரெண்டு சாந்தோவிக்கிய உபநிஷத்தில் ஒரு மந்திரத்தில் எடுத்துக்கிட்டு விளக்குறார் மூணாவது அத்தியாயத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் தைத்திரிய உபநிஷத்தில் ஒரு மந்திரத்தை எடுத்துக்கிட்டு விளக்குவார் மையமாக அதை வச்சுக்கிட்டு விளக்குவார் இந்த அத்தியாயம் படித்தோம்னா அந்த சாந்தோவிக்க உபநிஷத்தில் மெயின் டாபிக் எதுவும் அதை படித்தது மாதிரி ஆயிரும் அந்த ஒரு மந்திரத்தில் அவ்வளோ விஷயம் இருக்குது அதை படித்து விளக்கிறத விட அந்த சாந்தோவிகம் படிச்சுட்டு வந்தவங்களுக்கு இதை படித்தோன்னா தெளிவாயிடும் அந்த விஷயம் வந்து ரொம்ப கிளியர் ஆயிரும் அப்படி இதில் விளக்கிறார் சாந்தோக்கியம் ஆறாவது அத்தியாயம் சத்துவித்தியான்னு பேர் அதுக்கு பேரே சத்வித்தியா அதில் ரெண்டாவது பகுதியில் முதல் மந்திரம் சாந்தோக்கிய உபனிஷத் ஆறாவது அத்தியாயத்துக்கு பேர் சத்வித்யா அதில் ரெண்டாவது செக்ஷன் பகுதி அதில் முதல் மந்திரத்தை இங்கே எடுத்துக்கிறார் அந்த சாந்தோக்கிய உபனிஷத்து ஆறாவது அத்தியாயத்தில் தான் தத்துவ மசிங்கிற மகா வாக்கியம் வருது நம்ம முதல் அத்தியாயத்தில் பார்த்தோம் பார்த்தீங்களா தத்துவ மசிக்கு விளக்கம் பார்த்தோம் அது எங்கே வருதுன்னா இந்த சாந்தோக்கிய உபநிஷத்தில் இந்த ஆறாவது அத்தியாயத்தில் வருது அங்கே எங்கே வருதுன்னா ஆறாவது அத்தியாயம் எட்டாவது பகுதியில் ஏழாவது மந்திரமாக ஆரம்பிக்கிறார் சாந்தோக்கியத்தில் பிறகு என்ன பண்ணுறாருங்கன்னா ஒம்பதுலேருந்து பதினாறு வரைக்கும் இந்த தத்துவ விளக்குறார் மூணு மூணு மந்திரங்களை விளக்குவார் மொத்தம் ஒன்பது தடவை தத்துவ மசிங்கிற வார்த்தை வருது அதை என்ன பண்ணுறாரு ஒரு அத்தியாயத்தில் அறிமுகப்படுத்துகிறாரு மிச்சம் ஒரு எட்டு அத்தியாயத்தில் அதை சொல்லி மூணு மூணு ஸ்லோகங்களில் ஒரு இருபத்தி நாலு ஸ்லோகங்களை விளக்குறார் சாந்தோகி உபநிஷத்தில் நாமளும் பார்த்தோம் முதல் அத்தியாயத்தில் தத்துவ மசிக்கு விளக்கம் பார்த்துருக்கோம் ஞாபகம் இருக்கா ஞாபகப்படுத்தி பார்க்கணும் அதாவது முதல் அத்தியாயம் நாற்பத்தி நாலு நாற்பத்தஞ்சு நாற்பத்தாறு மூணு ஸ்லோகங்களில் சொல்லி தத்துத்துவம் மசி அதை மூணில் மூணு மூணு வார்த்தையே மூணு ஸ்லோகங்களில் சொல்லி இப்போ நாற்பத்தி ஏழு நாற்பத்தெட்டில் அஞ்சு ஸ்லோகங்கள்லேயே முதல் அத்தியாயத்தில் முடிச்சிட்டார் தத்துவ மிஷிங்கிற வார்த்தையை சாந்தோக்கியத்தில் ஒரு இருபத்தி நாலு மந்திரங்கள்லாம் அது விளக்குது விளக்குறார் ஒம்போது தடவை வருது தத்துவ மசி சொல்லி இங்கே அதே அத்தியாயத்தில் ரெண்டாவது செக்ஷனில் முதல் மந்திரத்தை எடுத்துக்கிட்டு அதில் சத்துன்னு ஒரு வருது அங்கே தத்து வருது சத்துங்கிறத சொல்லி விளக்கிட்டு இந்த சத்து தான் தத்து அதுங்கிறார் அதுவே நீ அப்படிங்கிறாரில்ல அப்படி சொல்கிறார் கொஞ்சம் அட்டன்ஷன் பண்ணால் தான் கொஞ்சம் பெரிய பிறகு இப்போ இந்த அத்தியாயம் கொஞ்சம் சுலோபமாகவும் இருக்கும் கொஞ்சம் கஷ்டமாகவும் இருக்கும் இந்த அத்தியாயத்தில் என்னென்ன விஷயம் வருதுன்னு முதல்ல நாலு விஷயம் முக்கியமாக சொல்லப்பட்டிருக்கு இந்த ஒரு மந்திரத்தை நாற்பத்தி ஆறாவது சுலோகம் வரைக்கும் விளக்கிறார் அப்படி விளக்கும் பொழுது இந்த பஞ்சமகாபூத விவேகம் மந்திரது அதில் ஒரு பதினெட்டு சுலோகம் வரைக்கும் இந்த பஞ்சபூதத்தை பற்றி சொல்கிறார் பிறகு மாயையை பற்றி வளர்க்குறார் மாயையை ஒரு சக்தியாக விளக்கிறார் இந்த பிரம்மனை புரிஞ்சிடலாம் ஆத்மாவை புரிஞ்சிடலாம் இந்த மாயை இருக்க ரொம்ப கஷ்டம் மாயையே புரிகிறது அதாவது ஆசிரமத்தில் ஒரு டிரைவர் இருந்தார் சாமிக்கு அவர் என்ன பண்ணாருங்கன்னா ஏதாவது சில வரும் பிரச்சனைகள் வரும் ஒன்று ஏதோ பண்ணிட்டான் சாமி பயங்கரமாக திட்டினார் அவனு கோம் வண்டி எடுக்க மாட்டேங்கிறான் ஒரு தாப்பு நானும் திட்டுறேன் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு சாமிக்கு ரொம்ப டோம் தெய்வம் ஏன் இப்படி பண்ணுறான் ரொம்ப திட்டார் இவனு முகத்தை அப்படியே ருன்னு வச்சுக்கிட்டு இருந்தான் பிறகு வண்டி எடுத்துகிட்டு கிளாஸுக்கு சாமி கிளம்பிட்டார் அவன் ஓடிட்டு போகிறான் இன்னொரு சாமி கூட போனார் போகும்பொழுது இப்போ என்ன பண்ணுறான் அவர் சாமி ஏதோ ஒரு அடுத்த நிமிஷம் மறந்துடுவார் ஜோக் கடிக்கிறார் இவன் சிரிக்கிறான் அந்த கோபம் ஒரு அஞ்சு நிமிஷம் கூட ஆகாது சிரிச்சுட்டு திருப்பி இவன் ஒரு ஜோ கடிக்கிறான் அவர் சிரிக்கிறார் இந்த பின்னாடி உட்காந்து அந்த இன்னொரு சாமிக்கு என்னடா இது இப்போத்தான் பார்த்தா ரெண்டு பேரும் அப்படி ஒரு சத்து அப்படின்னு இறங்கணுன்னு சாமி கிளாஸுக்கு போயிட்டார் இந்த சாமி இறங்குற டிரைவர்கிட்ட என்னப்பா ஒரு நிமிஷம் கூட ஆகல அதுக்குள்ளே அவரை ஜோக்கடிக்கிறார் நீ சிரிக்கிறா நீ சோடிக்கணும் அதுக்கான சொல்கிறான் அதுதான் மாயைங்கிறது தான் எப்படி பாருங்கள் கிளாஸை கேட்டு கேட்டு மாயேன்னு புரியாமல் இருக்கான் ஒரு நிமிஷத்துக்குள்ளே மாற்றிட்டார்ல மாயை அப்படித்தான் அது என்னன்னே விளக்கம் சொல்ல முடியாது அந்த டிரைவர் கூட அந்த கிளாஸை கேட்டுவிட்டு மாயை மாயைங்கிற வார்த்தையை கேட்டு சொல்கிறான் அப்படி இந்த மாயைக்கு விளக்கம் புரிகிறத ரொம்ப கஷ்டம் பிரம்மன் த ஆத்மா கூட புரிஞ்சிடலாம் அதை பற்றி அதை ஒரு சக்தியாக எடுத்துக்கிட்டு உண்மையை மாயை என்றது ஒரு சக்தி அதை இங்கே விரிவாக விளக்கிறார் பிறகு இந்த பஞ்சமகாபூத விவேகம் ஐம்பத்தி ஒம்பதுலேருந்து தொண்ணூத்தெட்டு வரைக்கும் முதல்ல கொஞ்சம் சொல்கிறாரு பிறகு விரிவாக விளக்கிறார் அதில் முக்கியமாக ஆகாச தத்துவத்தை விளக்கிறார் நீங்கள் நாலு போதும் தெரிஞ்சிடும் ஆகாசம் வந்து புரிகிறது ரொம்ப கஷ்டம் அதனால் அதை ஆகாசத்தை மெயினாக எடுத்து விளக்கிறார் பிறகு முடிவுரையாக இந்த மாயைங்கிறது மித்தியா அப்படிங்கிற கருத்தை சொல்லி மரண காலம் மரண காலத்தில் எப்படி ஞானத்தினுடைய மகிமை என்ன இந்த ஞானத்தை புரிந்து கொள்வதற்கு இந்த வேத சாஸ்திரத்தினுடைய மகிமை என்ன அப்படிங்கிறதெல்லாம் கடைசியாக முடிவுரையாக சொல்லி முடிக்கிறார் சுருதி வாக்கிய விளக்கம் அதாவது சாந்தோக்கிய உபனிஷத் மந்திர விளக்கம் முதல்ல பிறகு மாயா தத்துவ விளக்கம் பிறகு பஞ்சமகாபூத விளக்கம் ரெண்டாவது ஒருக்காக வருது அதில் ஆகாசம் முக்கியமாக பிறகு முடிவுரையாக மித்தியாத்வம் மரணகாலம் ஞான மகிமை பிரமாண மகிமின்னு சொல்லி நாலு விஷயங்கள் முக்கியமாக அந்த அத்தியாயத்தில் சொல்லப்படுது இங்கே என்னென்னு சொன்னீங்கன்னா ரொம்ப எளிமையான சுலோகங்கள் இருக்குது ரொம்ப ஆழமாக சிந்தித்து சொல்லக்கூடிய சுலோகங்கள் இருக்குது இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா சூன்யவாதி அதாவது நம்மளுக்கு எதிராளி நாம் சொல்கிற கருத்துக்கு எதிர்கருத்து சொல்கிறேன் அதுக்கு விளக்கம் நிறையா வரும் இங்கே என்னென்னங்கன்னா இந்த இதில் இந்த சாந்தோக்கிய உபநிஷத்தில் மட்டும் ஒரு கருத்தை சொல்லி நாமளும் அதுக்கு எதிர்கருத்தை சொல்லி விளக்கம் பார்ப்போம் அந்த உபனிஷத்தை என்ன பண்ணுதுன்னா அந்த ஒரு மந்திரம் சொல்லும் பொழுதே சில பேர் இதுக்கு எதிர்ப்பு இப்படி சொல்கிறாங்கன்னு சொல்லி அந்த மந்திரமே சொல்லுது பூர்வபக்ஷி நம்மறிவை நாமளே சோதிக்கிறது இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிராக அந்த கருத்துக்கு எதிராக சிலர் இப்படி சொல்லுகிறார்கள்னு சொல்லி அது தப்புன்னு அங்கேயே நிரூபணம் பண்ணுது இங்கே நிறுவனம் பண்ணுறார் அந்த மந்திரத்துக்கு எப்படினீங்கன்னா சில பேர் பிறந்த மல்யுத்த வீரர்கள்லாம் இருப்பாங்க இப்பயிற்சி பண்ணும்போது என்ன பண்ண இவங்களுக்குள்ளே என்ன பண்ணுவாங்க இவன் சரியாக இருக்கான அந்த திறமை இருக்கான்னு சோதித்து பார்ப்பாங்களா இல்லையா சண்டை போட்டு பார்த்துருங்களா இல்லையா எந்த ஒரு இதுனாலும் நாமளே சோதித்து பார்ப்போம் நம்மளுடைய இது சரியானு சொல்லி டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க ஒரு சினிமாவிலோட வரும் இந்த வடிவல் ஒரு வெயிட் அப்படி தூக்குவோம் வைக்க வைக்கணும் டப்பன் போட்டுருவான் பூக்கு உடஞ்சி போவோம் நம்மளே நம்மளுடைய திறமையை சோதிக்கிறதுக்காக எதிராளி மாதிரி பார்க்குறது எங்கள் என்னுடைய இதில் கூட ஒரு ஒருத்தர் ஒரு பையன் எங்களுக்கு படித்த ஸ்டூடெண்ட்டு காலேஜில் படிக்கிற பொழுது பக்கம் ஒரு நாஸ்திய குரூப் மாதிரி இருப்போம் நாங்களும் அப்படி எல்லாமே ஆரம்பத்தில் நாஸ்தியம் வந்தவங்க தான் அவள் என்ன பண்ணுவாண்டிங்கன்னால் கடவுள் இல்லைன்னு வாதம் பண்ணுவான் வாதம் பண்ணும்பொழுது இருக்குன்னு ஒரு குரூப்பு வாதம் பண்ண சொல்வான் பிறகு என்ன பண்ணுவான் இவனுக்கு இல்லைங்கிற சித்தாத்தம் உள்ளவன் மற்றவங்களை நீ இல்லைன்னு வாதம் பண்ண நான் இருக்குன்னு நிரூபித்து காமிக்கிறேன் ரெண்டுமே இல்லைன்னு வாதம் பண்ணியும் இருக்குன்னு வாதம் பண்ணியும் ஜெயிப்பான் அவனுக்கு அந்த வாதத்தை கடைசியில் வக்கீலாக ஆகிட்டாப்ல ஹைகோர்ட்டில் பெரிய வக்கீலாகிட்டாப்ல அது மாதிரி இந்த வேதாந்த கருத்து தப்பு நீங்கள் சொல்கிறது சத்து தான் இருந்ததுன்னு சொல்வார் இல்லை அசத்து இருந்தது அப்படின்னு இந்த உபனிஷத்தை சொல்லுது எதிர்கறத்தை சொல்லி அது தப்பு நீ சொல்கிறது அப்படின்னு நிரூபணம் பண்ணுது அப்படிலாம் அதில் வருது இந்த உபனிஷத் மந்திரமே இப்படி சொல்லி நிரு நிரூபணம் பண்ணிகிட்டு வருது இதில் இந்த அத்தியாயத்தை படித்து முடிச்சிட்டோம்னா இந்த ஆறாவது அத்தியாயத்தில் சத்வித்யா ரெண்டாவது பகுதி ஒன்றாவது மந்திரமும் பிறகு இந்த தத்துவ மஷின் இருக்குது அதுவும் சாந்தோக்கிய உபனிஷத்தை படித்து முடித்தது மாதிரி தான் இப்போ அந்த மந்திரத்தை முதல்ல பார்த்துட்டு அத்தியாயத்துக்குள்ளே போகலாம் அதாவது இந்த அருணரின் பேரன் வந்து சுவேதகேது அருணரின் பேரன் ஸ்வேதா கேது சொல்கிற மந்திரத்தை படிக்கலாம் சொல்கிறேன் அவனுடைய அப்பா பேர் வந்து உத்தாலகர் அருணருடைய மகன் உத்தாலகர் அவருடைய மகன் ஸ்வேதா கேது அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா அப்பாவே குருவாக இருப்பார் அவர் சாஸ்திரம் படிச்சிருப்பார் அவர் மகனுக்கு சொல்லிக் கொடுப்பார் அப்படிலாம் இருப்பார் அவர் மகனை அழைச்சு இந்த சொல்கிற மாதிரி பிரியமானவனேன்னு சொல்லி தந்தை வந்து மகனை கூப்பிட்டு சொல்கிறார் இதில் குரு வந்து உத்தாலகர் சிஷ்யன் ஸ்வேத மகன் உத்தாரகருங்கிறது அப்பா குரு மகன் வந்து சுவேதகேது அவனுக்கு உபதேசம் பண்ணுறதா வரும் இதில் இந்த முதல்ல இது இது எப்படி ஆரம்பிக்கிறதுங்கிறத பார்த்துடலாம் சுவேதகேதவ பன்னெண்டு வயசில் வேதம் படிக்க அனுப்பிச்சிடுவார் அவன் இருபத்தி நாலு வயசு வரைக்கும் குருகுலத்தில் படிக்கிறான் அந்த பையன் படிச்சுட்டு நல்லா படிச்சிடுறான் படித்த உடனே அவனுக்கு ஒரு கர்வம் வந்துடுது பெரிய கர்வத்தோடனே வர்றான் வந்த உடனே பார்க்குறாரு அவனுடைய தோற்றம் அவனுடைய பாவனையெல்லாம் பார்த்தான்னு நீ நினைக்கிறது கர்வம் வந்திருக்கே படித்த கர்வம் இது நல்லது இல்லையே அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா நினைக்கிறாரு நினச்சிட்டு என்ன பண்ணுறாரு சரி பரவாயில்ல நீ என்ன அப்பா வந்திருக்க இது படிச்சிருக்கியான்னு ஒன்று கேட்குறேன் என்ன கேட்குறாருனா எந்த உபதேசத்தினால் கேட்காதது கேட்கப்படுகிறதோ சிந்திக்காதது சிந்திக்கப்படுகிறதோ அறியாதது அறியப்படுகிறதோ அந்த உபதேசத்தை நீ பெற்றாயான்னு கேட்குறார் எதா புரியுமா இவனுக்கு கருவமாக இருக்கான் கருவத்தை அடக்கணும்ல அவர் என்ன கேட்குறாருனா கேட்காதது கேட்கப்படுமோ எந்த அறிவுனால் சிந்திக்காதது சிந்திக்கப்படுமோ அறியாதது அறியப்படுமோ அதை நீ படிச்சியா இது என்ன புரியும் இவனுக்கு என்ன இது அது எப்படி சாத்தியம் அப்படின்னு கேட்குறான் நீங்கள் என்ன எப்படி சொல்கிறீங்க சாத்தியம்னு சொன்னா ஒரு சின்ன விளக்கம் சொல்கிறார் அவர் இப்போ மண் இருக்குதுப்பா மண்ணு நிறையா பொருள் செஞ்சிருக்கோம் அது எல்லாம் மண்ணு தான் இரும்பில் எவ்வளோ பொருள் செஞ்சாலும் இரும்பு தான் பொண்ணில் எவ்வளோ பொருள் செஞ்சாலும் அது பொண்ணுதான் பெயர் ரூபம் மாறுமே ஒளி ஆதாரம் மாறாதுன்னு சொல்லி ஒரு சிம்பிளாக ஒரு விளக்கம் சொல்கிறாரு இவனுக்கு புரியலை உடனே என்ன பண்ணுறான் அப்பா அப்பாட்ட கேட்குறான் நீங்கள் இந்த அறிவை வந்து போற்றுதலுக்குரிய என்னுடைய குருமார்கள்ங்கிறான் அவங்களுக்கு படித்த அவங்களுக்கு தெரியலை போல் இருக்குது அப்படிங்கிறான் நான் படித்த குருமார்களுக்கு சில பேர் என்ன நான் படித்த குரு அவ்வளோதான் போல் இருக்குது அவருக்கு ஒன்றும் தெரியாதவனு சொல்லாமே மதிப்புக்குரியவங்க தான் என்னுடைய குருமார்கள் போற்றுதல் தான் ஆனால் இந்த வித்தையை அவர்கள் அறியவில்லை போலும்ப்பா அதனால தான் எனக்கு சொல்லித்தரல அவங்க நீங்கள் சொல்லொங்கப்பான்னு கேட்க ஏன்னா இந்த வித்தை வந்து சாதாரண வித்தை இல்லை நாரதரே இந்த தக்ஷணாமூர்த்தி கீழே சனத்குமாரர் இருக்காள் அவர்கிட்ட போய் எனக்கு கவலை போலேன்னு கேட்பார் ஒரு இடத்தை ஒரு கவலையே போகமாட்டேதும்பார் நீ என்னென்ன படிச்சிருக்கேன்னா எல்லாம் ஜோதிட சாஸ்திரம் அந்த சாஸ்திரம் இந்த சாஸ்திரம் நாலு பேர் படிச்சுருக்கேன் பாரு பிரம்ம வித்தையை படிச்சிருக்கியா அப்படின்னு கேட்பார் பிரம்ம வித்தை சொற்பொருள் விளங்கியிருப்பார் உட்பொருள் விளங்கவில்லை பார் அதனால தான் உனக்கு உதயரம் இருக்கும்பார் நாரதர் கூட அந்த இந்த வித்தை புரி கஷ்டமாக இருந்து தெரிஞ்சிருக்காருன்னு வருது உபனிஷதங்கள்லே வருது அப்போ இவர் என்ன பண்ணுறாரு அப்போ எனக்கு சொல்லிங்கப்பா அப்படின்னு கேட்குறான் கேட்ட உடனே பிரியமானவனேன்னு சொல்லி சொல்ல ஆரம்பிக்கிறார் அதுவே முதல் மந்திரம் முதல் மந்திரத்தை படிக்கலாம் ரெண்டு வாக்கியம் இருக்குது அதில் இதில் இந்த முதல் வாக்கியத்தை இந்த அத்தியாயம் முடிகிறது வரைக்கும் திருப்பி திருப்பி படிப்போம் இதை மனப்பாடம் பண்ணிக்கிறணும் எப்போ பார்த்தாலும் இந்த மைண்டில் அது ஓடணும் படிக்கலாம் சதேவ சோம்யம் இதமக்ர ஆசீத் ஏகம் ஏவ அத்விதீயம் சதேவ சோம்யம் இதமக்ர ஆசீத் ஏகம் ஏவ அத் தீயம் ரெண்டாவது வாக்கியத்தை ரெண்டாவது பார்க்கலாம் இதுவே முக்கியமான வாக்கியம் இதுக்கு விளக்கம் தான் எல்லாம் வருது இதுக்கு எதிரான கருத்து அதுவும் அந்த உபநிஷத்துலேயே வருது அதையும் பார்ப்போம் இப்போ என்னென்னு சொன்னிங்கன்னால் இதம் அக்ர ஆஷித் சதேவ சோம்ய இதம் அக்ர ஆஷித் என்று சோம்யனா பிரியமானவன் நடத்தம் பார்த்து பிரியமானவனே கூப்புறார் இதம் அக்ர ஆஷித் இதம்னா இவைகள் அனைத்தும் இந்த உலகங்கள் அனைத்தும் இந்த பிரபஞ்சம் அனைத்தும் அக்ரே தோன்றுவதற்கு முன்பு சத்யேவ உண்மை சத்தாகவே இருந்தது சத் மட்டும் இருந்ததுங்கிற ஏவனை மட்டும் நடத்தம் சத்து மட்டும் இருந்தது இவைகள்ல்லாம் தோன்றுவதற்கு முன்பு சத்து மட்டும் இருந்ததுங்கிறார் அடுத்த வார்த்தையில் அந்த சத்தினுடைய சுரூபம் என்னது சத்து எப்படி இருந்ததுன்னு கேட்கும் ஏகம் ஏவ அத்விதீயம்னு ஒரு வார்த்தை சொல்கிறார் ஏகம்னா ஒன்று ஏவன்னா மட்டும் அத்விதீயம்னா இரண்டு இரண்டற்ற ஒன்றாக மட்டும் இருந்தது இவைகள் எல்லாம் தோன்றுவதற்கு முன்பு சத்து மட்டும் இருந்தது அந்த சத்தானது இரண்டற்ற ஒன்றாக மட்டும் இருந்ததுங்கிறார் அதுக்கு அடுத்த வாக்கியம் தான் அதுக்கு எதிரான வாக்கியம் வருது அதை ரெண்டாவது படிப்பான் இப்போ அதில் என்ன வரும்னா அசத்து இருந்ததுன்னு சொல்லுவான் அவன் அதை ரெண்டா படிக்கலாம் இப்போ இங்கே சத்து மட்டும் இருந்தது ஏகம் ஏவம் அத்விதீயம் அப்படின்னு சொல்கிறார் சத்து சொன்னால் உண்மை அது மட்டுமே இருக்கிறதுன்னு அர்த்தம் இதைத்தான் நாற்பத்தாறாவது சுலோ வரைக்கும் விளக்க போகிறார் இந்த மந்திரத்தினுடைய விளக்கத்தை இந்த இருத்தல் என்பது எப்போயுமே ஒரு அடைமொழியாக நாம் பார்க்குறோம் ஆனால் இங்கே இருத்தல்கிறதே முக்கியம் மற்றது தான் அடைமொழி இதுக்கு உதாரணம் பார்த்தா அப்போ தெரியும் சிவப்பு துணி கருப்பு துணி வெள்ளை துணின் இருக்குது இந்த துணிங்கிறது மாறாது இந்த கலரெலாம் மாறும் அந்த கலரில்னா அதுக்கு அடைமொழியாக இருக்குது அப்படி தானே இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ மரத்தால் ஆன டேபிள் டேபிள் மரம் சேர் மரம் இப்படியெல்லாம் ஒன்று சொல்கிறேன் ஸ்டாண்டு மரம் அப்படிங்கிறான் அந்த மரங்கிறது மாறாது இதெல்லாம் மாறிக்கிட்டே இருக்கும் இருக்கு இருக்கு அப்படி தானே சொல்கிறேன் நம்ம துணி செவப்பு துணி இருந்தது பச்சை துணி இருந்தது கருப்பு துணி இருந்ததுன்னு இருக்கோம் இதில் துணியும் மாறாது இருந்ததுன்னு மாறாமல் இருக்கும் பார்த்துருக்கீங்களா இந்த கலர் மாறிக்கிட்டே வரும் அது அடைமொழியாக இருக்குது அதே மாதிரி டேபிள் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் இப்போ டேபிள் மரம் டேபிளாக இருந்தது சொல்கிறோம்ல மரம் சேராக இருந்தது அந்த மரமும் இருந்ததும் மாறாது இந்த சேரு டேபிளாக மாறிக்கிட்டே இருக்கும் அதே மாதிரி தங்கத்துக்குன்னு சொல்லலாம் தங்கம் தோடாக இருந்தது தங்கம் செயினாக இருந்தது அந்த இருந்ததுங்கிறது அந்த தங்கம் மாறாமல் இருக்கும் இப்போ அதை விட்டுட்டு நூனுக்கு போகிறோம் எப்படின்னாங்கன்னா தங்கம் இருக்கிறது நகை இருக்கிறது டேபிள் இருக்கிறது மரம் இருக்கிறது எல்லாம் இருக்கிறது இருக்கிறதுன்னு சொன்னோம்னா அந்த இருக்கிறதுங்கிறது மாறுறதில்லை இதெல்லாம் மாறுது மாறுதா இல்லைங்களா இருக்கிறது தான் சத்தியம் இந்த அடைமொழி தான் இதெல்லாம் மரமோ செய்யினோ தங்கமோ எதுவாக இருந்தாலும் அடைமொழியாக இருக்குது இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா பிரம்மன் ஆகாசமாக இருக்கிறது தோடு தங்கம் தோடாக இருக்கிறதுன்னு சொல்கிறது மாதிரி பிரம்மன் ஆகாசமாக இருக்கிறது பிரம்மன் காற்றாக இருக்கிறது அந்த இருக்கிறதுங்கிறது மாறாது இதெல்லாம் பூதங்கள்லாம் மாறிக்கிட்டே வரும் அது இன்னொரு வார்த்தை இருக்குது ஏவ அதே சத்துன்னு பேர் இருக்கிறதுங்கிறதுக்கு அர்த்தம் சத்துங்கிறதுக்கு அர்த்தம் இருத்தல்னு அர்த்தம் இருக்கிறது என்றைக்கு மாறாது அது இருக்குங்கிறது இதுக்கு விளக்கத்தை நம்ம விரிவாக பார்க்க போறேன் இங்கே சுருக்கமாக சொல்லிட்டு உள்ளே போறேன் அதனால அவங்க சொல்றேன் ஏவன்னா மட்டும் நடத்தம் சத் மட்டும் மட்டும்னு சொல்லியாச்சுனாலே மற்ற விஷயத்த நீக்கிறேன் இப்போ நான் இங்கே எல்லாம் உட்காந்துருக்கீங்க நீங்கள் மட்டும் வாருங்கள்ன்னு ஒரு சொல்றேன் ஒருத்தர் பேரை சொல்லி அதில் இன்னொரு விஷயம் அடங்கியிருக்கு மிச்ச பேர்லாம் வர வேணாம்னு சொல்லி இருக்கா இல்லையா இப்போ இந்த உட்காந்துருக்கீங்க நீங்கள் மட்டும் வாங்கன்னு சொல்கிறேன் இல்லாட்டி ஒரு பேரை சொல்லி நீங்கள் மட்டும் வாங்கல் அப்படிங்கிற அப்போ மிச்சம் எவ்வளோ பேர் இருக்கோ அதில் நீக்கியாச்சு வர வேணான்னு அர்த்தம் மிச்சம் அத்தனை பேரும் வர வேணான்னு அர்த்தம் சத்து மட்டும் இருந்ததுன்னா வேறு ஒன்றுமே இல்லைன்னு அர்த்தம் அப்படி தான் அது மட்டும் இருந்ததுன்னு சொல்லி மட்டும்கிற வார்த்தையை பயன்படுத்தியாச்சுன்னா மற்றதியே தான் இல்லைன்னு அர்த்தமாயிடும் இந்த மட்டுங்கிறதுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் இருக்குது பிறகு இன்னொன்று இருக்குது அது எப்படி இருக்குது அப்படி நிறையா இருக்கா அது ஒன்றுதே இருக்குது ஏகமாக இருக்குது ஒன்றாக இருக்கிறது அது ஒன்று மட்டும் தான் இருக்கிறதுன்னா வேறு எதுவுமே இல்லைன்னு அர்த்தம் முன்னொரு வார்த்தை வரும் அத்விதீயம் இந்த ஒன்றை ரெண்டாக கூடாது உடச்சி ரெண்டாய்க்கிடலாமே ரெண்டை நாளாகிடலாமே அதுக்கு அடுத்த வார்த்தை அத்விதீயம் இரண்டற்ற ஒன்றாக மட்டும் இருந்தது அது மட்டும்தான் இருக்குது அது ஒன்னா இருக்கு ரெண்டு ஆக்க முடியாத ஒன்றா இருக்கு ஏகம் ஏவம் அத்விதீயம் இந்த வார்த்தை இருக்குன்னு விளக்கம் உள்ள நிறையா வருது அழகாக சொல்ல போகிறாரு ரொம்ப விரிவாக சொல்ல போகிறார் அங்கே நம்ம பிரிவாக பார்க்கலாம் நம்ம இப்போ இந்த மந்திரத்தினுடைய அர்த்தம் என்னன்னு சதேவ சோம்ய இதமக்ர ஏகம் ஏவ அத்யம் இல்லை பாருங்கள் சோம்யன்னா பிரியமானவனே இந்த அர்த்தத்தை திரிபுருக்கா சொல்கிறேன் பார்த்துருக்கேன் சோம்யனா பிரியமானவனே சதேவ சோமியன் இருக்கு இதம் அக்ர இதம் அக்ர இதம்னா இந்த உலகம் நாம் பார்த்து அனுபவிக்கின்ற இந்த உலகம் அக்ர அது அக்ரைன்னு சொல்லுவோம் அக்ரை என்ன முன்பு இவைகள் எல்லாம் தோன்றுவதற்கு முன்பு சதேவ முதல் வார்த்தை சத் ஏவ சத்தாக மட்டும் பிரம்மனாக மட்டும் இந்த சத்தில் பிரம்மனுங்கிறது மட்டும் சகுண பிரம்மன் நிர்குண பிரம்மன் ரெண்டு சேத்தத்தை சொல்வோம் நிர்குண பிரம்மன் சகுண பிரம்மன் ஈஸ்வரன் வந்து சகன பிரம்மன் சொல்வான் பிரம்மனை நிர்குண பிரம்மன் சொல்வான் அந்த பிரம்மன் மட்டும் ஏன்னா படைக்கிறதுக்கு மேடே கடவுள் இருந்தான்னு சொல்கிறோம்ல சத் மட்டும் ஆசீத் இருந்தது இந்த உலகம் படைப்ப படைக்கப்படுவதற்கு முன்பு சத்து மட்டும் இருந்தது முதல் வார்த்தை அது எப்படிப்பட்டதாக இருந்தது ஏகம் ஏவம் அத்விதீயம் ஏவம்னா அது மட்டும் இருந்தது ஏகம்னா ஒன்றாக இருந்தது அந்த ஒன்று எப்படி இருந்தது இரண்டாக ஆக்க முடியாத ஒன்றாக இருந்தது ஒன்று ரெண்டாயிர யாரையறையா பிரிச்சிடலாம் சொல்ல முடியாது இரண்டாக ஆக்க முடியாத ஒன்றாக மட்டும் இருந்தது இது முதல் மந்திரத்தினுடைய அந்த முதல் பகுதியினுடைய அர்த்தம் இரண்டாவது பகுதி பாருங்கள் இதில் எதிர்த்து எதிர்கருத்து ஒருத்தர் சொல்கிறார் அவங்களுக்கு பேர் சூன்யவாதினு பேர் அதை மந்திரத்திலே வருது அந்த ரெண்டாவது வாக்கியத்தை படிக்கலாம் தத்தைக அசத் இது அக் ஆசீத் ஏகம் ஏவ அத்தி தசதம் சஜாயதம் இது என்ன சொல்கிறாருன்னா இந்த கருத்துக்கு எதிர்கருத்து அப்படி எதிராக சொல்றாரு அதாவது இன்னும் சில பேர் கூறுறாங்களா த இந்த ஸ்லோ அப்படியே அர்த்தத்தை பார்த்துருக்கேன் இதுக்கு வந்து விளக்கம்லாம் இல்லை இதாக இதை மட்டும் சொல்கிறேன் தத்தைக அப்படின்னா தத் ஏகே க அது பற்றி சிலர் தத்தைகன்னா அது சிலர் ஆகு கூறுகிறார்கள் இவர் ஏற்கனவே பிரம்மன் மட்டும் இருந்துன்னு சொல்லியிருக்காருல்ல அதே விஷயத்தை வேற பேர் பேர் கூறுறாங்கன்றார் யாருன்னா சூன்யவாதினு ஒரு குரூப் இருக்குது அவங்க சொல்கிறாங்க இதமக்கரை இந்த உலகம் தோன்றுவதற்கு முன் இதே வார்த்தை முதல் இதிலையும் வந்துச்சு அதே வார்த்தை இங்கேயும் பயன்படுத்துகிறார் இதமக்கிற இந்த உலகம் தோன்றுவதற்கு முன்பு அசத்தியேவ இல்லாமை மட்டும் அசத்தியேவனா இல்லாமை மட்டும் ஆசித் இருந்தது அதே வார்த்தை தான் இங்கே சத்தியேவங்கிறதுக்கு போய் இங்கே அசத்தியேவை இதமக்கிற ஆசீத் அங்கே சத்து மட்டும் இருந்தது இங்கே இல்லாமை மட்டும் இருந்தது தோன்றுவதற்கு முன்பு அப்புறம் அடுத்த வார்த்தை பாருங்கள் அந்த இது எப்படி இருந்தது ஏகம் ஏவ அத்தீயம் அந்த அசத்தே இல்லாமை வந்து பல இல்லாமை கிடையாது ஒரே இல்லாமையா அந்த இல்லாமை மட்டும்தே இருந்தான் இரண்டாக்க முடியாத இல்லாமை இருந்துச்சான் இதெல்லாம் விளக்கம் பார்க்க போகிறோம் உள்ள அது எப்படி இல்லாமைக்கு போய் இவ்வளவு கருத்து சொல்கிறதுலாம் பிறகு அடுத்த வார்த்தை தஸ்மாக் ஆகவே அசதக இல்லாமையில் இருந்தே சத் ஜாயதே இந்த உலகமெல்லாம் வந்தது இந்த இருக்கிற உலகம் இல்லாமலேருந்து வந்துச்சேன் முதல்ல ஒன்றுமே இல்லை திடீர்னு இதெல்லாம் வந்துடுச்சு அப்படின்னு எதிர்க்கருத்துக்காரே சொல்கிறான் நம்ம என்ன சொல்கிறோம் இல்லை ஒன்று இருந்துச்சுப்பா சத்துன்னு ஒன்று இருந்துச்சு அதுலேருந்து தான் எல்லாம் வந்துச்சு அப்படின்னு சொல்கிறான் எதிராக என்ன சொல்கிறான் இல்லை ஒன்றுமே இல்லை திடீர்னு இந்த இடத்துல ஒரு பூதை வருது ஒரு சிங்கம் வருதுன்னு எப்படி இருக்கும் நம்ம முடியுமா அதை அப்படி சொல்கிறான் திடீர்னு ஒன்று இல்லை திடீர்னு வந்துருச்சுங்கிறான் இது எதிர் இது உபனேஷத்துலேயே வருது நாம் இந்த உபனிஷத் வாக்கியங்களை ரொம்ப கரெக்டாக யான் வச்சுக்கிறனும் சதேவ சோம்ய இதமக்ராசித் ஏகம் ஏவ அத்தீயம் இந்த வார்த்தை ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் இந்த வார்த்தையை மனப்படம் பண்ணிடணும் வீட்டில் இங்கே இருந்து வரும் பொழுது இந்த வார்த்தையை யா வச்சுட்டு வந்துடணும் இதுதான் விளக்க போகிற நாற்பத்தி ஆறாவது சுலோக வரைக்கும் இதனுடைய விளக்கம் தான் வரப்போகுது இதில் இதம் அப்படிங்கிற வார்த்தைக்கு மட்டும் பதினெட்டாவது சுலோ வரைக்கும் விளக்க போகிறார் இதங்கிற வார்த்தைக்கு மட்டும்